இந்தியல் அரசியலமைப்பும் இந்திய சட்டத்திட்டம் முஸ்லீம்களுக்கு ஹலாலா ஹலால் இல்லைங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மது குடிப்பதும் வியாபாரம் செய்வதும் ஹலால் இந்தியல் அரசியலமைப்பு சட்டப்படி அனுமதியோடு டோக்கன் வாங்கிக்கிட்டு மகாராஷ்டிராவில் பாம்பேயில் விபச்சாரம் பண்ணுவது ஹலால் இதெல்லாம் இஸ்லாமியை எடுத்துக்குதா அப்போ இந்தியல் அரசியல் சட்டத்தை எப்படி எடுத்துக்க முடியும் ியன் கான்ஸ்டூஷன் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன மெஜாரிட்டி மக்கள் சேர்ந்த ஹலால்டா ஹலால் ஆயிடும் ஹராம்டா ஹராமாயிடும் அல்லாடி மார்க்கத்தில் அப்படி கிடையாது அல்ல ஆயிரத்தி நாலு முன்னாடி எதாவது ஹலாலு கேமத்தினாலும் ஹலாலு அல்லா எதாவது ஆயிரத்தி நாலு வருஷம் முன்னாடி ஹராமன்றும் அதை கேமத்தினாலும் ஹராம அதனால இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது அதை முஸ்லீம்கள் ஏத்துக்கணும் ஃபாலோ பண்ணணும் ஆஹ் ஒருத்தர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டப்படி நடப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்தா இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டார் கிட்டத்தட்ட என்ன ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய குரான் படியும் பெரும்பாலான போதனைப்படி தான் வாழ்ந்தாகணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடப்பேஞ்சை ஓத்து கொடுத்துட்டாருன்னா அதான் உறுதிமொழி கொடுத்துட்டாருன்னா அப்போ என்ன அர்த்தம் நான் சாராயத்தை ஹலால் என்று ஏற்கிறேன் விபச்சாரத்தை ஹலால் என்று ஏற்கிறேன் அதான் அர்த்தம் ஏன்னா இன்றைக்கு சாராயம் விபச்சாரமும் சட்டப்படி குற்றமில்லை சட்டப்படி எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கும்போது அது எப்படி இஸ்லாத்துக்கு பொருந்தோ இஸ்லாத்துக்குள்ளதை ச ஒத்து போகக்கூடியோ அதனால் வந்து ஏற்றுக்க முடியாது